பெருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் நகர்புகு படலம் அண்டம் யாவையும் எழுவகை உயிர் தொகையனைத்தும் பிண்டமாம் பொருள் முழுவதும் நல்கியம் பெருமான் பண்டு பாரித்த திறமென மகேந்திரப்பதியின் மண்டு தொல்வளம் நோக்கியே இன்ன மதிப்பான் எந்தை முன்னரே சூர பன்மாவினுக்கீந்த முந்தும் அண்டங்கள் அலமரும் உவரிகள் முழுதும் வந்து மொய்த்தன போலுமால் வரை புரை பற்றியே ஆத்திடும் எல்லை தீர்க்கரிகள் இயலும் ஐம்பெரும் நிறத்தின் அண்டங்களின் இருந்த புயல் இனம் பல ஓர் வழி தொக்கன பொருவ மயில் இரு சரம் முயலொடு யூகமற்றொழிலை பயில் பரித்தொகையளப்பிளவையின் தொரும்பரவும் அண்டம்மாயிரத்திட்டினுள் மேதகும் அடல் மாத்தண்ட்கரியாயின தடம் பெறும் தேர்கள் எண்டரும் பொருளியாவும் மீண்டிருந்தன இவற்றைக் கண்டு தேர்ந்தனரல்லரோ அகிலமும் கண்டோ இணையில் இவ்விடைத்தானையின் வெள்ளம் ஓர் இலக்கம் நனுகும் என்றனன் அந்த நாற்படையும் கணிதம் இல்ல இருந்தன வெள்ளி கண்ணில உணர்வு இலன் கொலாம் கனகனும் கேட்ட சொல்லுரைத்தான் உரையின் மிக்க சூர்பெற்ற அண்டந்தொரும் முழவாம் வரையின் மிக்க தேர் மிக்க கை மாக்கள் திரையின் மிக்கவாம் பரித்தொகை ஆயிடைச் செறிந்த பறவை நுண்மணல் தன்னினும் மிக்கன மண்கொள்ளாயிரத்தெட்டனும் மண்டத்தின் வளமும் எண்கொள் என்பதில் ஆயிரம் யோசனை எல்லை கண்கொள் பான்மையில் ஈண்டியதற்புதங்கரை தோய் புண்கொள் வேலுடைச் சூர்த்தவத்தடங்கிய போலாம் உரை செய்யாயிரத்தெட்டனும் அண்டத்தின் உளவாங் கரையில் சீரலாம் தொகுத்தனன் ஈண்டவை கண்டான் தருமம் மெய்யழி கண்டிலம் அவற்றையும் தந்து சுரர்கள் தம்முடன் சிறையில் கொலோசூரன் அரண்டு அரும் கழல் சூரன் வாழ்மகேந்திரமதனில் திரண்ட பல்லியத்துழனி ஏழ்கடலினும் தெழிப்ப முரண்டிரத்து அவை இயம்புவாரளவையார் மொழிவார் இரண்டு பத்து நூறு யோசனை உண்டவர் இடங்கள் கரிகள் சேவகம் ஒரு பதினாயிரம் கடும் தேர்ியும் நீல ஒரு பதினாயிரம் விசயப்பரியின் எல்லை ஓர் இருபதினாயிரம் பையத்து உருவின் இன்னமும் உண்டுகொல் யோசனைத் தொகையே இவுளிவாயினும் மால்கரிக்கரத்தினும் இழிந்து திவளும் நீர்மைசால் விழாழியும் தானமும் செறிந்து குவளை உண்கணார் நீத்த சாந்து அணிமலர் கொண்டே உவள கந்தரும் மகழி சென்று அகன் கடல் வளமை மேதகும் இப்பெரு மகேந்திரம் பகுத்தன் முழறி அண்ணலிங்கொருவனான் முடிந்திடவற்றோ ஒளிருவாட்படை அவுணர்கோனுடைய வண்டத்தின் அளவி நான் முகர் யாரும் வந்திழைத்தனராமால் புரந்தரன் தனது உலகமும் ஒழிந்த புத்தேளிர் இருந்த வானமும் எண்டிசை நகரமும் யாவும் வருந்தே நகர் சமைத்திட முன்னே வண்கை திருந்தவே கொலாம் படைத்தனர் திசைமுக தலைவர் பொன்புலப்படு துறக்கம் வான் மாதிரம் புவி கீழ் துன்பில் போகமார் உலகென்பர் தொடு கடற்பெருமை முன்பு காண்கலர் கோட்டகம் புகழ் தருமுறை போல் இன்பம் யாவையும் உள நகர் இது போலியாதோ தாழ் கரி பரியவுணர் தேர்கணங்கள் அரை படைத்து இவன் ஈண்டிய அண்டங்கள் அனைத்தும் முறை கடல் தொகை முழுவதும் சூர் கொணர்ந்து ஒருங்கே சிறைப்படுத்திய போலும் வேறு ஒன்றியிலை சேப்ப ஐயப்பூழியும் ஆரகில் ஆவியும் மாற்ற நொய்யவாகிய அணுக்களும் நுழைவரிது என்னில் செய்ய இன்னகராவணும் எங்கனும் செறிந்த வெய்ய தேர்கரிய உணர்தம் பெருமையார் விரிப்பார் அள்ளல் சூழ் மகேந்திரபுரிக்கு இணையாக தெள்ளிதாவொரு நகரம் இன்று உளது என செப்ப எள்ளல் இன்றிய அண்டம் ஓர் ஆயிரத்தி உள்ள சீரியலாம் இதுபோல் ஒரு புறத்து உள்ளதோ கழிந்த சீர்த்திகொள் இந்நகர் தன் இடைக்கஞல வழிந்து தொல்லுறு மாழையின் மணி நிழலாகி இழிந்துளான் பெரு திரு எனப் பயன் பெறாதவர்க்கும் ஒழிந்த வேலைகள் தம் புகழ் கொள்வது இவ்வுவரி ஏற்கும் நேமி சூழ் மகேந்திர வெறுக்கை இவ்வுலகோர் ஆர்க்கும் ஓர் பயன் பெற்றிலது உயிர்ப்பலி அருந்தும் கார்குழாம்புரை அலகை சூழ்காளி மந்திரத்தில் சீர்கொள் கற்பகம் பிறர்க்கு உதவாதாமர் செயல் போல் மறக்கொடும் மடுப்ப துறக்கமாண்டது பட்டிமையாகும் அத்தொல்லூர் சிறக்கும் எண்ணவர் நோக்கியே தன்னலம் தேய்ந்து பொறுக்க அரும் பெருநான் சுடற்கறிந்தது போலாம் துங்கமிக்கசூர் படைத்திடும் அண்டமாத்தொகையுள் செங்கதிர்த் தொகை அங்கவன் பணியினால் சென்று பொங்கு தன் சுடர் நடாத்தினின்றென்ன இப்புரியில் எங்கும் உத்தன செழுமணிச் சிகரம் என் இலவே எழுவகை உலகின் வைப்பென்ன வேண் நிலை பெறும் சிகரிகள் செறிந்தனையாண்டும் கோள் நிலை கதிர் உடுப்பிறற் பதங்களில் குழுமி நீள் நிலைத்தலம் பலவுள மாடங்கள் நிறந்த நூறு யோசனை செயல்படு நீச்சியும் நுவலும் ஆறு யோசனைப் பறவையும் பெற்ற ஆவணங்கள் ஏறு தேர் பறி களிறு தானவர் படை ஈண்டி சேரலாயை அருமையால் விசும்பினும் செல்லும் அடல் மிகுத்தெடுத்தவர் அவலிரு விசும்பிற் கடிது நீச்சல மத்திகை காட்டுமா ரொப்ப நெடுமுகிர்கணந்தழுவு சூழிகை மிசை நிறுவும் கொடிகள் எற்றிடப்போவன் இரவி கொய் உளைமா மேல் உலாவிய படிக மாளிகை சில மின்னார் மாலை தாழ்குழற்கு இடும் அயில் ஆவியான் மறைவ சீலம் நீங்கி நீங்கியவுணர்த்தம் சீர்த்திகளனைத்தும் மேலவே அவர் பவத்தினுள் ஒடுங்குமாறு என்ன அணிகுலாய கோமேதகம் மரகதமாரம் துணியும் நீலம் வச்சிரம் வைடூரியம் துப்பு நனிய பங்கயம் புருடராகம் எனும் நவ மாமணிகளால் செய்து மிளிர்வன வரம்பு பொன்மாடும் இயல் படைத்த வெண்படிகத்தின் என்ற மாளிகை மேற் புயல் படைத்திட களிமையில் வதிந்திடப்புடையே கயல் படைத்த கண்ணியர் புரி அகிர் புகை கலப்ப முயல் படைத்திடுமதீனைச் சூழ்தரு முயல் போல் வளன் இயன்றிடு செம்மணிப் பளிங்கு மாளிகை மேல் ஒளிரு பொன்தலத்து அறிவையர் வடி மிசைந்து உறுதல் வெளிய சேயனப் பங்கையப் பொகுட்டின் மீமிசையே அழி இனங்கள் தேன் மாந்தியே வைகும் மாறு அனைய துய்யவால் அறிப்புணர்க்கு இறை மண்ணியே தொகுப்ப செய்யவன் உண்களோடு அவை பதம் செய்ய மையன் மாதரோடு அவுணர்கள் அரம்பையர் வழங்க நெய்யலாவு உண்டி உண்குவர் மறுசிகை நீக்கி துப்பு புருத்தன குஞ்சியம் காளையர் தொகையும் செப்பு உறுத்து சீரடிமினார் பண்ணையும் செறிந்து மெய்ப்புரத்தியல் காட்சியும் கலவியும் வெறுப்பும் எப்புறத்தினும் நிகழ்வனமத நூலகிதுவே பூணும் ஆரமும் கலாபமும் இழைகளும் பொன்சை நானும் ஒற்றரால் பரத்தையற்பட நல்கி பேணி மற்றவர் விளக்கின நயந்தன பிறவும் மானு மைந்தர்கள் தேறுவான் ஆறு பார்த்து அயர்வார் துன்றுதானவர் தெரியலின் மாதர் பூந்தொடையின் மன்றல் மாளிகைச் சோலையின் இளஞ்சியின் மலரில் குன்றமால் கரித்து அண்டத்தில் யாழ்முறல் குழுவில் சென்று சென்றன துணர்வு போல அழிகளும் திரியும் மாறுலாத சூர் ஆணையால் வந்திடும் வசந்தன் ஊறு தென்கடல் அளவியே தண்டலை உலவி வீறு மாளிகை நூழையின் இடம் தொரும் மெல்ல தேரல் வாய் மடுத்தோரென அசைந்து சென்றிடுமாள் மாடம் மீது அமர் வடந்தையர் தம் உருவனப்பு கூடவே புனைந்து அணி நிழல் காண்பது குறித்து பாடு சேர்க்கரம் நீட்டியே பகலவன் பற்றியாடி நீர்மையை நோக்கியந்தரத் தெரிவார் வண்ணமாட மேலாடவர் பரத்தமை மகளிர் உன்னி ஊடியே பங்கியீர்த்தடிகளால் உதைப்ப பொன்னின் நாணரத் தமது கை எழிலியுட்போக்கி மின்னு வாங்கியே ஆர்த்தனர் குஞ்சியை வீக்கி முழங்குவான் நதி தோய்ந்த சின்மாளிகை முகட்டின் அழுங்கல் என்பதை உணர்கிலாம் மாதரகல்வான் வழங்கு கோளுடன் உருவினைப் பற்றியம்மனையும் கழங்குமாய் எரிந்து ஆடுவர் அலமரக்கண்கள் ஈண்டை மாளிகை மங்கையர்த்தம் சிறார் இறங்க ஆண்டு மற்ற அவர் ஆடுவான் பற்றி ஆதவன் தேர் பூண்டமான் தொகை கொடுத்தலும் ஆங்கு அவன் போந்து வேண்டி நின்றிட வாங்கியே உதவுவார் மெல்ல நீடு மாளிகை மிசை மாதர் கை நீட்டி ஈடுசாலுறும் ஏருடன் ஆடு கிங்கிணி மாலையா ஐந்தருக்கு அணியா ஓடு கொண்டலைச் சிறுதுகிலா புனைந்துகப்பார் பொங்குமாமணி மேல் தளத்து இரவி போந்திடலும் இங்கு இது ஓர்கனியெனச் சிறார் அவன் தன்னை எட்டி அங்கை பற்றியே கரித்து அழல் விட்டு அழுங்க கங்கை வாரி நீரூட்டுவார் கண்டனற்றாயர் கண்டு வந்தனை வரும் புகழ்த்தம் சிறார் களுழ விண்டு வந்தனை செய்தி என தாழ்ந்த மேல்நிலத்தில் வண்டு வந்தனை படு கதிர்கைமலர் மலிந்து கொண்டு வந்தனை மாறிரங்கா வகை கொடுப்பார் அஞ்சிலோதியர் மாளிகை மிசை சிலர் விஞ்சு தேவரை விழித்தலும் மெய்யுரன் மறுப்ப வஞ்சர் வஞ்சரென்றியவ்வானவரிசைய நஞ்சிராருடன் நாடுதும் என்பர் நன்னினர்க்கு பொருளில் மாளிகைப் படிற்றியற் புணர்வர் என்றுண்ணி வரவும் அஞ்சுவர் வராமையும் அஞ்சுவர் மடவார் கரவின் மேவுதல் அவணர்கள் காண்பர்கொல் என்றும் வெறுவுகின்றனர் என் செய்வார் விண்ணறிப்படர்வார் மேல் நிலம் தனின் மங்கையர் சிறார் விடாதிரங்க ஊனம் இல் கதிர் தேர்வர அவரை ஆண்டு வைத்து வானகம் தனில் சில்லிடையேயினம் மகவை பானுவந்து நீ தருக என விடுக்குனர் பலரால் கலதியாகிய அவணர் தம்மாதார் கால்வருடி சிலதியார் என வணங்கினோர் ஏவல் செய்கிற்பார் சலதியார் தரும் உலகமே தெரிகுரில் தவமே அலதியாவுள வேண்டி ஆங்கு உதவனின்றனவே ஐந்தவாகிய தருக்களும் மணியும் நல்லாவும் நந்தும் அம்புய நிதியமும் பிறவும் இன்னகரின் மைந்தர் மாதர்கள் இருந்துழி இருந்துழிவந்து சிந்தை தன்னிட வேண்டியாங்குதவியே திரியும் மீது போகிய மாளிகை காப்பினுள் மேவும் மாதர் வான்னெறிச் செல்லுவோர் சிலர் தமை வலித்தே காதலால் பிடித்து ஒரு சிலர் முறை முறை கலந்து போதிரால் என விடுப்பற்பின் அசமுகி போல்வார் மேதாவி கொண்ட கதிர் வெய்யவனை வெம்சூர் செய்தான் வலிந்து சிறை செய்திடலின் முன்னர் மேதாம் இனம் கொல் எண்ணி அவன் என்று ஊழ் வாதாயனங்கள் தோறும் வந்து புகல் இன்றே தேசு உற்றமாடம் உரை சீப்பவருகாலோன் வாசப்புனல் கலவைவார்புணரி கொண்கண் வீசப்புலர்த்தியிட விண்படரும் வெய்யோன் ஆசுற்றத்தானவர் அமர்ந்து இவன் இருந்தார் பால் கொண்ட தென்கடல் மிசைப்பதுமைதன்னை மால்கொண்டு கண் துயிலும் வண்ணம் இது என்ன மேல்கொண்ட நுண்பளித மே நிலமதன் கண் சூழ்கொண்ட காரெழிலி மின்னின் ஒடுதுஞ்சும் குழலின் போதையும் இழால்களின் ஓதையும் குறிக்கும் வலுவில் கோட்டொடுக்காகள ஓதையும் மற்றை முழவின் போதையும் பாடுநர் போதையும் முடிவில் விழவின் போதையும் தென் திரை போதையின் மிகுபால் மதன் இழுக்குறுமைந்தரும் மாதரும் வனமா மதனிழு வீதியில் வீசும் வண்கலவை பதனிழுக்குரச் சேதகமாகும் மீன் பலவும் பதனிழுக்கியவான் தினம் புனைந்தெறி பணிகள் அளப்பில் வேட்கை அங்கு ஒருவர் கண் வைத்து மற்ற அதனை வெளிப்படி கிளர் மெலிதலும் குறிகளே விளம்ப ஒளிப்பது என் உளம் பகர் என ஆற்றலாதுடைந்து கிளிப்பெடைக்க இருந்து ஒரு சில மடந்தையர் கிளப்பார் குருளை மான் பிணித்திளஞ்சிரார் ஊர்ந்திடும் கொடித்தேர் உருளை ஒன் பொனை மணித்தலம் கவர்ந்து கொண்டுருவ மாக்களை வெறுப்பதென் முனிவரும் விழைவார் பொருளின் ஆசையை நீங்கினர் யாவரே புவியில் விழைவு மாற்றிய தவத்தினரேனும் இவ்வெறுக்கை மொழியினோர் இரும் அவுணராகத் தவம் முயல்வார் ஒழியும் ஏனையர் செய்கையை உரைப்பது என் உலகில் கழிப்பெறும் பகல் நோற்றவரே இது காண்பார் குழவிவான்மதி கிம்புரி மறுப்புடை கொன்மூ விழுமெனச் சொரிதான நீராறு போலேகி மழலை மென்சிரார் ஆவணத்தாடும் வன் சுண்ணப் புழுதி ஈண்டலின் வரப்பவான் கங்கையும் புலர கங்கையூண் பயனாகவும் தூயதெண் கடல் நீர் அங்கண் மாநகர்பரிசன ஆடவும் அணைந்து துங்க மேனிலை மாளிகை ஆவணம் சோலை எங்கும் வாவியும் பொய்கையும் பிறவுமாயீண்டும் வில்லியற்றுவோர் வாட்படையற்றுவோர் வேறாம் எல்லையில் படை உள்ளவும் மல்லியற்றுவோர் மாயமதியற்றுவோர் மனுவின் சொல்லியற்றுவோர் கண்ணுறு புலந்தொரு தொகுமா நாடிமேலத்த செயலாதுலரியே நரையாய் கோடுபற்றி பற்றி மூத்த செய்திடுவோரையும் கூற்றால் வீடுவோரையும் பிணியுழப்போரையும் இடியால் வாடுவோரையும் கண்டிலம் இது தவ வலியே கண்ணல் மான்பயன் வால் அளை நெய் கடுந்தேரல் துண்ணு தீய பாலளக்கருதம் பேருருச் சுருக்கி மன்னன் ஆணையால் இன்னகர் மனைதொரும் மருவி பன்னெடுங்குளனாகியே தனித்தனி பயில்வ அட்ட அட்டதேரலும் அடாதமை தேரலும் அருந்திப் பட்டுவார் துகில் கீரியே தம்முடு மறைந்து விட்ட நாணினோர் ஒரு சிலம் அடந்தையர் வியன்கை கொட்டியாவரும் விழையுறக்குறவையாட்டையர்வார் திலகவாணுதல் மாதராடவர் சிறுவரையின் அலகிலா முறை புனைதலின் அணிந்தணிந்தகற்றும் இலகு பூண்டுகின் மாலை கந்தம் பிறையீண்டி உலகில் விண்ணகரனச் சிறந்தாவணமுருமே கொய்தலர்ந்த பூனித்திலமணியுடன் கொழித்து பொய்தலாடுவார் முற்றிலால் எற்று பொற்பூழி எய்தலானதிந்நகரளவோ கடல் இகந்து நெய்தலங்கரைகானலைஅடைந்துமேல் நிமிரும் சுந்தரம் கெழுய வெண்மலர்களால் தொடுத்த கந்துகங்களைச் சிறுவர்கள் கரங்களின் ஏந்தி அந்த ரம்புக எரிதலும் ஆங்கனமேகி வந்து வீழுமால் இருக்கதிர்வழிக்கு வீழ்வன போ கழக மீது முன்போந்திட முதுகணக்காயர் குழகு மென்சிறார் தனித்தனி வந்தனர் குறுகி பழகு கற்பினூல் பயின்றனர் மாலையிற்பட்ட அழகு சேர்மதி பின்னெழு கணங்கள் மொய்த்தனையார் கள்ளினாற்றலார் கழிப்பவர் தேரலைக்கரத்தில் கிள்ளையானினு கூட்டியே காம நோய்க் கிளர்த்தி உள்ள மோடிய சேவலும் இறங்க ஓதிமத்து புள்ளின் மென்பெடை மீமிசை கலந்திட புணர்ப்பார் உரத்தின் முன்னரே ஒவ்வி வந்தீட்டிய உம்பர் சிரத்தின் மாமுடித் திருமணி பறித்தொரு சிலவர் அறத்த மேயதம் பங்கீர்ப் பஞ்சிகளழுத்தும் பரத்தை மாரடிப் பாதுகைக் கணிபெற பதிப்பார் தேவிமார் பலர் வருந்தவும் அனையற்ப ஆவி போவது நினைகிலர் ஆகியே அயலார் பாவை மார்த்தமை வெக்கியே பட்டிமை நெறியான் மே உபார் சிலர் காண்பதே இதுவும் என் விழியே நெருக்கு பூன்முலை இயக்கர்தம் மங்கையர் நெஞ்சம் உருக்கு மேருடை அமரர்தம் மங்கையர் உளத்தின் இரக்கம் நீங்கிய அவுணர்தம் மங்கையர் ஏனை அரக்கர் மங்கையர் கணிகை மங்கையர்களாய் அமர்வா கந்தமான பல்களபமும் சுண்ணமும் கமழும் பந்து மாலையும் சிவிரி நீருடு பரத்தையர்கள் மைந்தரோடெறிந்தாடல் யாருளத்தையும் மயக்கும் இந்த வீதி கொல்லுருவு கொண்டு அனங்கன் வீற்றிருத்தல் பொன்னின் அன்னமும் பத்மராகம் புரை புறவும் சென்னலங் கிளர் மஞ்சையும் சாரிகை திறனும் பன்னிரம் கெழுப்புள்ளினம் இணையன பலவும் இன்ன தொன்னகர் மங்கையர் கரந்தொரும் இருப்ப பண்டு வேட்டவர் பின்முறை பாவையர் பரிவிர் கண்டு பின்வரை மங்கையர் காணமதியற்றி கொண்ட இல் வழிப்பறத்தையணிகையர் குழாத்துள் வண்டு போரு தன்மை சென்றாடவர் மணப்பார் தக்க மெல்லடி தாளங்கள் ஒத்தமென் புள்ளி செய்வ இக்கு வேளவை காணிய பூந்துகில் எழினி பக்க நீக்கியமைந்தரோடாடுவார் பலரே பாட்டமைந்திடு காளையரணிநலம் பாரா வேட்டுமங்கையர் ஒரு சிலர் தமது மெய் விழர்ப்ப கூட்ட முன்னியே பன்னிறக் கலவையும் குழைத்து தீட்டுவாரவர் உருவினைவியன் கிழி திருத்தே சுற்றுவிட்டலர் தாருடைவயவர் தொல்லுருவில் பற்றுவிட்டுடன் உளத்தையும் விட்டுமென் பார்ப்பை பெற்றுவிட்டிலாப் பெடைமையில் தழித்துயர் பேசி ஒற்றுவிட்டனர் ஒரு சிலர் ஆறுபார் துழல்வார் அகன்ற கொன்கரை நனவின் எக்காலமும் மகத்தில் புகன்று மட்டித்த வெம்முலைச் சாந்தொடும் புலர்வார் பகன்றை போல் முரல் சிலம்படிப்பாவையற் பல்லோர் முகந்தனில் கருமணிகளிற் சுரிதர முத்தம் மங்கை மார் சிலராடவர் தம்மொடுமாட துங்கமே நிலத்திடைப்படு சேர்க்கையில் துண்ணி வெங்கண் மெல்லிதழ் வேறுபட்டணி முகம் வியர்ப்ப கங்குல் ஒன்பகல் உணர்கிலர் விழையோடு கலப்பார் மறிகொள் சோறி நீர் பலியுடன் நோக்கி நான் மலர் தூய் இறைகள் இல்லிடை தெய்வதம் வழிபடல் இயற்றி பறைகள் தங்க கடவுளையாற்றுறப்படுத்தி வெறியையர்ந்து நின்றாடுவரளப்பிலர் மின்னார் அலங்கள் வேல் விழிமாதரும் மைந்தரும் அமர்ந்த பொலங்கொள் மாடமேலாடுரு பெருங்கொடி பொலிவ மலங்கு சூழ்தரு தெண்டிரைப் மேவிய கும்பெனக் காட்டிய அன்றே புரசை புரவிதேர் பொறுப்படைத் தலைவர் பரிசனங்களாதோரணர் வாதுவர் பரவ முரச மேதல் இயமெலாம் முன்னரே முழங்க அரச வேழமாயண்ணில கோயில் வந்தடைவர் கள்ளுரை திடுமாலயம் பங்கியர் கமஞ்சூல் வள்ளுரை புயன் மேனியர் ஒரு சிலர் வார்வில் உள்ளுரை படை பிறவினில் கவரி தூங்குறுத்து தள்ளுதற்கரும் வயமுற சரைய முன் சார்வார் அருகு வெம்புலி வலியுடை மடங்கள் மாநாமா சிறுகு கண்ணுடை கரிமரை இரலை இத்திறத்தில் குருகு மாக்களைப் படுத்தவற்றூன் வகைக் குவால்கள் மருகுழார் பெறப்பண்டி கொண்டளப்பிலோர் வருவார் மஞ்சுளா வருசிகரியும் சூழிகை வரைப்பும் விஞ்சுமே நில அடக்கமுஞ்சோலையும் வெற்பும் சஞ்சரீகமார் ஓடையும் வாவியும் தடமும் எஞ்சல் இல்லதோர் மாடங்கள் எங்கணுமுளவே ஏற்றி முன் செல்லும் ஒரு சினர் கம்மியர் எல்லில் பற்று தீபிகை சுடரினர் மாலை தாழ் படையர் ஒற்றை முக்குடையிரு புடைக்கவரியர் உலப்பில் கொற்ற வீரர் இண்டளப்பிலோர் வந்தனர் குலவி மண்படைத்திடுதவமெனும் மகேந்திரமலிசேர் என் படைத்த கண்ணிரண்டின்காணுதல் எளிதோ விண்படைத்தவர் காயினும் அமையுமோ மிகவும் கண் படைத்தவர் கன்றியே கண்டிடலாமோ வரம்பில் கட்புலம் கொண்டவரேனு மற்றுவூர் விரும்பி திருநோக்கினும் அளத்தல்மே வருமோ வரும் குழுவைகளும் பருகினுமதனால் பெரும்புணர்கடலானது முடிவு பெற்றிடுமோ கழியும் இன்னகராக்கமோ எண்ணில பெற்றுளார்த்தாம் கண்ட வெறுக்கை மொழிவர் எண்ணினும் நாவதொன்றான் முடிந்திடுமோ அழிவில் ஆயிர கோடினாப் பெருவரே லறைவார் வாழ்வின் மேதக மகேந்திரப் பெருமித வளத்தை தாழ்விலெறி கண்டனர் தாலு எண்ணில சூழ்வின் நாடியே பகரினும் மெய்யலாம் துதைய கேள்வி மூலங்கள் இல்லவர் எங்கனம் கேட்பார் ஆயிரம் பதினாயிரம் கோடினா அளவில் ஆயிரம் விழி ஆயிரம் ஆயிரம் செவிகள் ஆயிரம் புந்தி கொண்டுள்ளார் கல்லதி பகன் சீர் ஆயிரம் யுகம் கண்டு தேர்ந்துரைப்பினும் அடங்கா பொய்த்தல் இன்றியே இன்னகத் திருவை ஐம்புலத்துன் துய்தல் முன்னியே விழைந்து கொள் நோற்றிடும் தொடர்பால் பத்து நூறுடன் ஆயிரம் கோடியாப்பகரும் இத்தொகை சிறங்கொண்டனர் இன்றுளார் எவரும் முன்னவர்க்கு முன்னாகிய அருமுக முதல்வன் தன் அருத்திரத் தொல்லையில் பேருருச்சமைந்தே இந்நகத்திரியாவையும் காண்குவன் இன்னே ஒன் நலற்கெனைக் காட்டுதல் தகாதென ஒழிந்தேன் இனைத்தவாகிய பெருவளம் எல்லையின்றிவற்றை மனத்தில் நாடினும் பற்பகல் செல்லுமாள் மனக்கு நுனித்து நன்று நன்றாய்ந்துவை முழுவதும் நோக்க நினைத்துளேன் எனின இங்கிது பொழுதினில் நிரம்பா அம்பு யாசனந்த தெளிகிலா முதலை கும்ப குதவியே மெய்யருள் கொடுத்த வெம்பிரான் பணி புரிகிலாதிர்நகர் இருஞ்சீர் நம்பி நாடியே தெரிந்து பாணிப்பது நலனோ என்று முன்னியே அறுமுகன் தூதுவன் இமயக்குன்றம் மன்ன கீழ்த்திசெய்முதற் கோபுரக் குடுமி நின்று மாநகர் வளஞ்சில நோக்கியே நெடுஞ்சீர்த் துன்றுசூருரை திருநகரடைவது துணிந்தான் வனைந்த மாளிகை ஒளியினில் இடைப்படும் அருகில் கனைந்து செற்றியே பரிசனம் பரவுதல் காணா நினைந்த சூழ்ச்சியான் கீழ்த்திசை சிகரியை நீங்கி நனந்தலை பட நகரத்து விண்ணடை நடந்தான் வானமானெறி நீங்கியே மறைகளின் துணிபாம் ஞான நாயக அருமுகன் அருள்கொடு நடந்து தூணிலாவுமிழ் எயிருடை சூர் முதற் சுதநாம்பானு கோபனதுரையுளை எய்தினன் பார்த்தான் பாய்ந்து செஞ்சுடற்பருதியைப் பற்றினோன் உரையுள் ஏந்தல் காணுரி விம்மிதப்பட்டவன் நிகழ்ந்து காந்து கண்ணுடை அங்கி மாமுகநகர் கடந்து சேந்த மெய்யுடைய ஆடகன் உறையுளும் தீர்ந்தான் உச்சியை இரண்டிருபது கரதலமுடைய வச்சிரப்பெருமொயம்பினோன் மாளிகை வரைப்பும் அச்சனத்தனந்தேகி மூவாயிரர் ஆகும் எச்சம் எய்தியமைந்தர்த்தம் இருக்கையும் ஈகந்தான் உரிய மந்திர துணைவரில் தலைமை பெற்றுரையும் தரும கோபந்தன் சிகரமேல் தங்கி சுர ரும்பாசவன் மதலையும் சுற்ற பரிவு கொண்டமர் சிறைக்களம் நாடியே பார்த்தான் கரையடித்தொகை பிரிதலும் கயமுனி கவர்ந்து மறையிடத்தினில் வேட்டுவர் உய்ப்பைகுவபோல் பொறையுடைத்துயர் இந்திரன் போந்த பின்புல்லார் சிறையிலுற்றவர் செய்கையில் சிறிது உரை செய்வ